சச்சிதானந்த விஷோத்பதித்தாபய வய நும்தேத்த பிரவத்தம் மத்தியேத் ஜிஜாசா சம்பச்சோதன பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் உத்தவருக்கு மனுஷிய ஜென்மம் எடுத்திருக்கிற ஜீவர்கள் பகவானை ஆசிரித்து பகவானால் உபதேசிக்கப்பட்ட சுதர்மானுஷ்டானத்தை நிஷ்காமமாக பண்ணணும் அப்படி நிஷ்காமமாக பண்ணினா விவேக வைராக்கியங்கள்லாம் சித்திக்கும் அந்த விவேக வைராக்கியங்களுடைய ஸ்வரூபத்தை சொல்லி அப்புறம் வாழ்க்கையில் இந்த பேத புத்தியை நீக்கணும் இந்த பேத புத்தியை நீக்கிறதுக்காக நாம் தர்மானுஷ்டானத்தை பண்ணி ஈஸ்வர பக்தியோட வைராக்கியத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உபதேசங்கள்லாம் பண்ணினார் அதாவது சொப்ன மாதிரி தான் வாழ்க்கையில் எல்லாமே எல்லாம் எத்த எத்தனை பேதாக தத்திர தத்திர துக்க மிஸ்ரித சுகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உணர்த்தினார் எங்கெல்லாம் வேற்றுமை உணர்ச்சி இருக்கிறதோ அங்கு துன்பம் கலந்த இன்பம்தான் இருக்குமே தவிர துன்பம் கலவாத இன்பம்ங்கிறது நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படிங்கிறது விஷயம் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா மத்பரகா சன் பிரவிற்த்தம் கர்ம ஜெஜேத் என்னை சார்ந்திருந்து மேலும் மேலும் பிறவிக்கு காரணமான கர்மாவை விட்டுவிட வேண்டும் அப்படின்னர் ஆ பிரவருத்த கர்மான்னு சொன்னால் ரெண்டு அர்த்தம் இருக்குது கர்மாவையே விட்டு விடுறதுன்னு அர்த்தம் இல்லாட்டி சகாம கர்மாவை விடுறது அப்படின்னு ஒரு அர்த்தம் முதல்ல அர்த்தம் சொல்கிறது தான் விசேஷம் நிவிறத்தம் கர்ம சேவேத நிவிறத்தம் கர்மான்னு சொன்னால் சந்நியாச வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு அர்த்தம் கர்மணி பிரவிறத்திஹி கர்மணகா நிவருத்தி கர்மத்தில் பிரவர்த்திக்கிறது கர்மத்திலருந்து விடுபடுறது அதாவது ஒரு அர்த்தம் என்ன கர்மாவையே சந்நியாசம் பண்ணிடுறது அதுதான் சொல்கிறார் அதாவது நிவிற்த்த கர்மாவை ஏற்றுக்கொண்டு பிரவருத்தி கர்மாவை விட்டுடணும் அதாவது இல்லறத்தை விட்டு துறவரத்துக்கு போகணும் அல்லது துறவர மனப்பான்மையாவது எடுத்துக்கணும் இந்த அர்த்தந்தான் விசேஷமாக இருக்கு இதில் ஆனால் வியாக்கியானக்காரர்களுடைய பேத தத்துவங்கள்லாம் சில பேருக்கு இருக்கிறதுனால மாற்றின்னு சொல்லுகிறார் அதாவது சகாம கர்மத்தை விட்டுட்டு நிஷ்காம கர்மத்தை பண்ணணும் ஆனால் முதல்ல அவர் நிஷ்காம கர்மா பண்ணணும்னு சொன்னதுனால இங்கே சொல்கிறது சன்னியாசம்னு எடுத்துக்கிறது தான் பொருத்தமாக இருக்கும் நிஷ்காம கர்மாவை பண்ணி விவேக வைராக்கியத்தை சம்பாதித்து சன்னியாசத்தை பண்ணணும் அப்படிங்கிறது தான் தாத்பரியம் ஆகவே பிரவருத்தம் கர்ம தியஜேத் நிவிறத்தம் கர்ம சேவேத மத் பரகாசன் இது ரொம்ப முக்கியம் ஈஸ்வரனை சார்ந்திருந்து சகாம நிஷ்காம கர்மங்களை விட்டுடணும் கர்மாவே விட்டுடணும் நிவிற்த்த கர்மன்னா சந்யாசி அர்த்தம் இல்லை சாதாரண அர்த்தம் அதாவது நம்ம சொல்கிறது ஆழமான அர்த்தம் இது சந்யாசத்துக்கு போகணும் கிரகஸ்தாசிரமத்தை விட்டு சன்னியாச வாழ்க்கைக்கு போகணும் சன்னியாச மனப்பான்மின்னு சொல்லலாம் ஆனால் இங்கே தெளிவாக சொல்கிறது சந்யாசர்ம்தான் ஆக கிரகஸ்தர்மத்தை சந்யாசம் பண்ணி சன்னியாசாசிரம தர்மத்தை அனுஷ்டிக்கணும் இல்லை இன்னொரு வியாக்கியான எப்படி சொல்லணுன்னா சகாம கர்மாவை விட்டுட்டு நிஷ்காம கர்மாவை பண்ணுறது அந்த அர்த்தம் திருப்திகரமாக தோன்றவில்லை ஏன்னா முதல்ல சொல்லியிருக்கிற ஸ்லோகத்திலே அதெல்லாம் வந்துவிடுத்து அதனால் என்ன சொல்கிற ரெண்டாவது வரியில் ரொம்ப முக்கியமாக இருக்குது ஜிஜ்யாசாயாம் சம்பிரவருத்தகா இந்த பிரம்மஸ்வரூபத்தை விசாரம் பண்ணுறத்துக்கு ஈடுபட்டவன் கர்மச்சோதனாம் ந ஆத்ரியே ஆக ஞான காண்டத்துக்கு தன்னை ஒப்படைத்தவன் கர்மகாண்டத்தை கடைப்பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது ரெண்டாவது வரியினுடைய விஷயம் கர்மகாண்டம் பேதத்தை மனசில் வச்சுருக்கு ஏன்னா இதுக்கு முதல் ஸ்லோகத்தில் இந்த பேதபுத்தி போகணம் அப்படின்னா அபேத புத்தி அத்வைத புத்தி வரணும் ஆஹ ஜிக்யாசாயாம்னா பிரம்ம ஜிக்யாசாயாம் ஆஹ ஆத்மாவை பிரம்மன்னு புரிஞ்சுக்கக்கூடிய விசாரத்தில் ஈடுபடுற போது கர்மகாண்டத்தை தியாகம் பண்ணணும் அப்படினால ரெண்டாவது வரியின்படி முதல் வரியை அர்த்தம் பண்ணிக்கணும் கர்மச்சோதனாம் ந ஆத்ரியேத் வந்து சொல்லியிருக்கில்லையா இதை பண்ணு இதை செய்யாது விதி நிஷேத சாஸ்திரங்களை எல்லாம் விட்டுட்டு சந்யாச வாழ்க்கைக்கு போய் வேதாந்த விசாரம் பண்ணணும் நேரத்தை அதுக்குன்னு ஒதுக்கி அதை பண்ணி அந்த ஞானத்தை அடையணும் அத்வைத ஞான சித்தியை அடைய வேண்டும் என்பது கருத்து நிவத்தம் கர்ம சேவேத பிரவருத்தம் மத்பரஸ்தியஜேத் ஜிஜ்யாசாயாம் சம்பிரவருத்தா அதில் வேற சம்பிரவருத்தகான் இருக்கு நன்றாக ஈடுபடுகிறவன் நேரம்தான் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பிரம்ம விசாரம் சிரவணம் மரண நிதித்தியாசனம் சிரவண மரண நிதித்தியாசனத்தில் ஈடுபடுற துறவு வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கிறவன் ஞான காண்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கர்மாக்களையோ உபாசனா சொல்லப்பட்டிருக்கிறவற்றையோ செய்ய வேண்டிய அவசியமில்லை அப்படிங்கிறது தான் நான் ஆத்ரியதுங்கிற காய்க வாச்சிக்க கர்ம மானசம் கர்ம இதெல்லாம் தியாகம் பண்ணிடணும் ஆத்மாவை அத்வைத ஸ்வரூபமாக புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதான் நீங்கள் இந்த ஸ்லோகத்தோட கனெக்டிவிட்டியை பார்த்தா தெரியும் அத்வைத சித்தாந்த விஷயத்தை தான் இப்படி உபதேசம் பண்ணுகிறது கர்ம சேவேத்த பிரவத்தம் மத்பரஸ்திய ஜிஜாசா யாம் சம்பிர்த்தா நாத்ரி கர்மச்சோதனாம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரி ஓம்